இயற்கை வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இங்க கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நிறைய நேர்களுக்கு நல்ல பலனுள்ள தகவல்களாக இருக்கு சொல்லி நேர்கள் போன் பண்ணி சொல்லிருக்கிறாங்க சரிங்க அதுல வந்து இப்ப இருந்து சண்முகம் அப்படிங்கிறவரு அவருடைய சந்தேகத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு அப்படியே படிக்கிறேன் கேட்டுக்கங்க அய்யா, என் குழந்தைகள் அசைவ உணவை மிகவும் விரும்புகிறார்கள் மாதம் ஒரு முறையாவது ஹோட்டலுக்கு சென்று சாப்பிடுவதை வழக்கமாக்கி விட்டார்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் திருத்த முடியவில்லை தாங்கள் கூறும் ஆலோசனை என்ன அப்படின்னு சொல்லி சேலத்திலிருந்து சண்முகம் அப்படிங்கிறவரு கேட்டுக்கா இல்லையா அதாவது இந்த விஷயங்கள்ல வந்து என்னன்னா இந்த குழந்தை கேட்கல அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா ஆமா அதாவது குழந்தைகளுக்கு வந்து எப்பவுமே வந்து நாம தான் பழக்கி நாமளே வந்து அவங்களுக்கு புரியும்படி அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமா அல்லது சொன்னா இந்த விஷயத்தை கேட்டுக்காங்களோ அந்த அணுகுமுறையில அந்த விஷயங்கள் வந்து தேவையில்லாதது குழந்தைக்குன்னா அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைகளோட மொழி பாங்கல சொல்லுவோம் இதுல சாப்பிடுறதுனால என்ன கெடுதல் இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் சொல்ல முடியாது முதல் வந்து உடல் ரீதியா வந்து நான்வெஜ் சாப்பிடுறதுனால என்னன்னா ஜீரணம் பண்றதுக்கு இப்ப நூறு கிராம் இதை இறைச்சிய வந்து ஜீரணம் பண்றதுக்கு எனர்ஜி தே வயிற்க்கு வந்து டெயின் வயிற்றுக்கு வந்து அதிகப்படியான வேலை பொழுது கொடுக்கறோம் அப்படின்றது நினைவில் வச்சுக்கோனுங்க எல்லாருமே அப்புறம் வந்து நம்ம இந்த உணவுகளோட தன்மைகள் வந்து எப்படி பாத்தீங்கன்னாலும் அது வந்து இறந்து போன ஒரு உயிர் ஒரு ஜீவனுடைய உணவு இது இன்னைக்கு எல்லாம் பிரபலமா எல்லா இடங்கள்லயுமே நெட்ல எல்லாம் கூட நிறைய இடங்கள்ல கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னா அந்த அந்த உயிர் பயத்தில்தான் அந்த இறக்கும் போது அந்த எந்த உயிரும் வந்து உயிரை விடும் போது பயம் வந்து அதனுடைய உடம்புல பதிவாகும் அந்த கடுமையம் ஏற்படும் உடம்புல இருக்கூடிய செல்கள் எல்லாத்துலயுமே அந்த இறுக்கத்தின் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து பயன்படுத்தக்கு பயன்படுத்தக்கூடாத ஒரு விஷயமா மாறி இருக்கு ஏன்னா அதாவது எதிர் அந்த ஆன்டிபாடிஸ் எல்லாத்தையும் கெமிக்கல் சேஞ்ச் மிகப்பெரிய கெமிக்கல் சேஞ்ச் நடக்கும் உடம்புக்குள்ள சாதாரணமா நமக்கு ஒரு சின்ன கற்பான் பூச்சி பாத்துட்டாலே உடனே நம்ம அட்லேனின் சுரப்பி வந்து வேகமா சுரந்து உடனே நம்ம ரத்தத்தை லேஸ் பண்ணி ஐபிபி ரைஸ் பண்ணி புரிஞ்சுங்களா அத வந்து ரொம்ப ஒரு உயிர் வந்து சாவ சந்திக்குதுன்னு வைங்க சந்திக்கும் போது கடுமையான அந்த விளைவுகளை வந்து உடம்புல வந்து அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் விடும் ஓகே அப்ப வந்து நம் அந்த உணவு வந்து நமக்கு ஏற்றதல்ல கொடுப்பு சத்து தாவரங்கள் இது காப்புறதுனால நமக்கு எது இந்த மாச உணவுகளை காப்பிடுறதுனால கொழுப்பு மட்டும் அதிகரிக்குமா இல்ல மொத்தம் அரிசி உணவு அதிகமா சாப்பிட்டு அதுல வந்து அதிகப்படியா கிடைக்கூடிய ஆற்றலையும் கூட அது வந்து கொழுப்பா தான் வந்து சேமிச்சு வச்சுக்கோங்க சரி இது வந்து நம்ம அனாக்கி நமக்கு நார்மலா சாதாரண உடலியல் உடல் இயங்கியல் படிச்சு தெரிஞ்சிட்டாலே போகுது நமக்கும் அந்த எந்த உணவு வந்து அதிகப்படியா இருந்தாலும் அது வந்து அத வந்து கொழுப்பாதான் சேமிச்சு உணவுல என்ன விதமான கத்துக்கள் வந்து அதிகமா சேர்ந்து உடம்புக்கு என்ன வியாதிகள் வரும் தொடர்ந்து சாப்பிட்டு இருக்கிறது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா நமக்குள்ள வந்து ஒரு மன இருக்க இந்த மாதிரி அத மன ரொம்ப பிரச்சனைகள்லாம் உருவாகும் சரி அப்ப உடல் ரீதியா அப்படின்னு சொன்னா உடனே முதல் வந்து மலச்சிக்கல் தான் உருவாகும் நமக்கு அழிவுகள் வெளியேற்றம் வந்து சிரமப்படுங்க அதிகப்படியான நேரத்தை எடுத்துக்கோ சாதாரண உணவுகள் வந்து நேரத்தை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு நேரத்தை எடுத்துக்கோ அதனால ரொம்ப நேரம் வயிற்றுல தங்கி இருந்து கெமிக்கல் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் அப்ப வந்து அது அது முழுசும் ஜீரணமாகி நல்லா மறுபடியும் பசி வர்றதற்கும் யாரும் காத்துட்டு இருக்க போகிறோம் காத்துட்டு இருக்கிற பழக்கம் இங்க இப்ப இல்ல ஊர்ல அளவுக்கு எதுவும் ரொம்ப ரொம்ப எளிமையாவோ அல்லது நான் சொல்றது கொஞ்சம் டிச்ச மாதிரி அந்த பதில் இருக்கலாம் ஆனா வேற வழி இல்லாம இல்ல வேற வழி இல்லாம நம்ம குடுக்க வேண்டி இருக்கு இந்த இது முழுக்க முழுக்க நாக்கு ஊசிக்காக மக்கள் பண்ற அளிச்சாட்சியம் சொல்லுவாங்க தேடிக்குவாங்க அது கொஞ்சம் சென்சேஷன் வார்த்தைகள் வர்றதுக்கு எனக்கு தயங்குது அப்புறம் அது போக வந்து ஆன்மீக நம்பிக்கைகள் உள்ளவங்கன்னா ஈசியா தெரிஞ்சுக்குவாங்க பாவப்பதிவு பாவம்னா ஒரு உயிருக்கு ஒன்ன பாவம் ஜெய்தரும் அப்ப இது தேவையா அப்படின்றத அவங்களேதான் சிந்திச்சு பாக்கணும் குழந்தைகளுக்கு ஒரு போராட்டமா இருக்கும் அது எங்க வீட்டுல என் தந்தை என்ன பண்ணுவாருன்னா அப்பா என்ன பண்ணுவாரு நான் கொஞ்சம் ஒல்லியா இழைச்சிருப்பேங்கறதுனால என்னை வந்து நல்லா புஷ்டியா பண்ணோன்னு இருக்காங்க மிரட்டி எல்லாம் சாப்பிட வைப்பாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துல நான் அதை வாமிட் பண்ணிடுவேன் வட்புறுத்தி கொடுக்கப்பட்ட உணவு வந்து என்னன்னா எதுக்களிக்க ஆரம்பிச்சுருங்க ஏன்னா நம்ம அங்க வந்து விருப்பம் இல்லாம தானே அந்த அதை வந்து உள்ள கொண்டு போறோம் அப்ப உடம்பு வந்து அது ஏத்துக்காவே வெளியே தள்ளிடுவோம் உடனே அதாவது விருப்பம் இல்லாம இருந்தா பிரச்சனை இல்ல இன்னைக்கு சாதாரண விஷயங்கள் மிகப்படுத்துறாங்க இல்லீங்களா இப்போ கடவுள்ல இருந்து குடுரசி வரைக்கும் எல்லாத்தையுமே மிகப்படுத்தப்பட்டுதான் இப்ப வந்து வீணா போயிடுச்சு எல்லாமே உண்மை என்னன்னு யாருக்கும் தெரியாம போயிடுச்சு நாம நம்ம குழந்தைகளுக்கு ஐயா அந்த சண்முகமையா அவருக்கு வந்து சேலத்துக்காக இருக்கு நீங்க அவருக்கு பயன்படுறதா இருக்கும் அத கேக்குறது மத்த நேர்களுக்கும் யூஸ் ஆகும் ஒரு மோசமான விஷயத்த அல்லது ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து மிகைப்படுத்தி நம்மள வந்து சம்மதிக்க வைக்கிறாங்களா அந்த அவங்களோட கருத்துக்களை நம்ம மேல திணிக்கிறாங்க இல்லீங்களா ஒரு விளம்பரம்ன்றது அப்படிதான வருது இப்படின்னு குறிப்பிட சொல்ல வேண்டியதுல ஆனா நம்ம நல்ல விஷயத்த சொல்றதுக்காக அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் மிகப்படுத்தி ஏதாவது சொல்லி அந்த மாதிரி அவங்களுக்கு கரெக்ட் பண்ணலாம் இல்லையா சரி பண்ண முடியல அதாவது உங்களுக்கு அந்த குரல் தெரியல கொள்ளான் புலாது உண்பானை எல்லா உயிர்களும் தொழும் ஒரு அருமையான குரல் நீங்க கேட்டுருங்க ஒத்துக்கு வயிற்கு கெடுதல் பண்ணுது அப்படின்றது எல்லாம் நன்றி அழகா இந்த கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கீங்க ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த இயற்கை சந்திப்போம் நன்றி